அவர்கள் அல்லது பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய மனைவியர் பதினோரு பேர் இருந்தார்கள் என அனஸ்பின் மாளிக அதி கூறிய போது நான் அவர்களிடத்தில் அதற்கு நபிசல்லாகும் அழகில் செல்லும் அவர்கள் சக்தி பெறுவார்களா என்று கேட்டேன் அதற்கு நபி செல்லாக அலைகல்லம் அவர்களுக்கு முப்பது பேர்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் பேசிக் கொள்வோம் என அனஸ் வதிகள் தான் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நபி செல்லமாக அலைகல்லம் அவர்களுக்கு ஒன்பது மனைவியர் இருந்தனர் என்று குறிப்பிடப்படுகிறது